இன்றைய தினம் நம் அரங்கிலே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது கூட்டம் நாட்டாரியலில் இருக்கிறார் பேராசிரியர் சு பிரபாகரன் அவர்கள் பெருமாளைக்காவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் பிரபாகரன் அவர்கள் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே கபிலர் கவிச்சோலை என்று ஒன்று நடத்துகிறார்கள் அதற்கு பொறுப்பாளராக இருந்து பல்வேறு மாணவர்களை கவிதை எழுத வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மாணவர் மத்தியில் எப்படி பழகுகின்றார்கள் ஆசிரியர்கள் என்பது ஒரு உதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார் சொல்வார்களே நின்ற சொல்ல நீழுதோறும் இனிய என்று அப்படி அவருடைய சொல் வன்மை வந்து பேசினால்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் கோபமாக பேசினால் இழப்பாய் அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய் பொய்யாய் பேசினால் இழப்பாய் வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய் ஆணவமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் சிந்தித்து பேசினால் தான் சிறப்போடு இருப்பாய் என்று சொல்வார்கள் அப்படி சிந்தனை பேச்சுக்கு உரியவராக இருக்கக்கூடியவர் இன்றைய தொழிலாளர் பேராசிரியர் கு பிரபாகரையா அவர்களை வருக வரு என்றுசவேல சிற்பக தமிழரின் சார்பாக முதலின் சார்பாகவும் அன்போடு வரவேற்பதில்லை மற்றற்ற மகிழ்ச்சியாக அடுத்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் மாமனி ஐயா முனைவர் ப சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அஹ் தமிழ் பாரதி விருது பெற்ற புரவலர் தமிழன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் ஸ்ரீரங்கம் சவரிராஜன் ஐயா அவர்கள் எழுத்துக்கலையிலே படிம கவிஞர் என்று புகழக்கூடியவர் கோயில் நடராஜன் வருக வருக என்று இந்த நேரத்தில் செல்வராஜன் ஐயா கவிஞர் அவர்களையும் வருக வருக என்று எங்கோடு வரவேற்கின்றோம் ஐயாவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பேராசிரியர் அதாவது துணை தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் பேராசிரியர் சுபாசினி அம்மா அவர்கள் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஞானேசு சம்யுத்தா அவர்கள் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் மூவானூர் ராமசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பு இன்னும் அஹ் இங்கே எல்லாம் அறிமுகமாகி இருக்கிறீர்கள் மனதில் பதிந்து பெயர்கள் விடுபட்டிருந்தாலும் உங்களையும் வருக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் என் வரவேற்புதையை இற்றோடு நிறைவு செய்கிறேன் நன்றி